நாட்டின் வணக்கம் உளுந்து கோதுமை மாவு ஒரு கப் தினை மாவு கால் கப் ரவை கால் கப் கருப்பு உளுந்து ஒரு கப் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் உப்பு ஊசி கேப்ப பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டியை ஓமம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல கருப்பு உளுந்த வந்து நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உற வச்சு எடுத்து வச்சிடணும் ஊற வச்சு எடுத்துட்டு அதை எடுத்து அதுக்கு கூட மிளகு சீரகத்தை சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிடணும் அரைச்சி வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த கோதுமை மாவு தினை மாவு ரவை இதெல்லாம் நல்லா கலந்து போவோம் நான் கலந்துருவோம் கலந்துட்டு அது கூட உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டுருவோம் பெருங்காயத்தூள் வரை சிட்டிகை கலந்து ஓமம் ஒரு ஸ்பூன் கலந்துரும் கலந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த உளுந்து அரைச்சிருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் அதை வந்து இதில் கலப்போம் கோதுமாமாவோடு கலந்துட்டு நல்லா அது இருக்க தண்ணியே நல்லா பூரும் கலந்து நல்லா கலந்து விடுவோம் அப்படி பற்றலன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி பசைஞ்சி எடுத்துட்டு உருண்டை வண்டியாக பிடிச்சி அதை நல்லா தட்டி ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு வானல்ல எண்ணெய் ஊற்றி இதை போட்டு பூரி ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி பாஸ்மி பூரி தயார் ஆக்சுவலாக இது வந்து ராஜஸ்தான் ஸ்பெஷல் அவங்க வந்து தினை மாவுல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் மீன் தினை மாவு யூஸ் பண்ணி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு மீண்டும் சந்திப்போம்